மூன்று பிறைகளை இரண்டு மாதங்களில் பார்ப்பவர்களாக இருந்தோம் எனினும் நபி சல்லு அலிவசல்லம் அவர்களின் வீடுகளில் அதுவரை அடுப்பு நெருப்பு மூட்டப்பட்டதில்லை அதாவது இரண்டு மாதங்களாக சமையல் செய்யப்பட்டிருக்காது என்று ஆயிஷா ரவி அவர்கள் கூறினார்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி கழிந்தது என்று கேட்டேன் பேரித்தம்பழம் தண்ணீர் என்ற இரண்டு கருப்பு பொருட்களால் தான் கழிந்தது எனினும் நபி சொல்லு அனைக செல்லம் அவர்களின் பக்கத்து வீட்டினராக சில அன்சாரிகள் இருந்தனர் அவர்களிடம் பால் தரும் ஆடுகள் இருந்தன அதன் பாலை அவர்கள் நபிசல்லாக அனைகம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புவார்கள் அதை நாங்களும் குடித்துக் கொள்வோம் என்று ஆயிஷா ரபி எல்லாஹா அவர்கள் பதில் கூறினார்கள் இரண்டு ஐந்து ஆறு ஏழு முஸ்லிம் இரண்டு